ியோழ சேர சம்பந்த பண்ணும் சம்பந்தப்படும் போது நடக்குது அப்ப ஜீவன் அந்த குழந்தைப்படும் சங்கல் மாத்திரம் தான் பண்ண முடியும் அதன் பிறகு விவகாரம் வரும்போது விரிவடைகின்றன இந்த ஒரு விளக்கத்தை வைத்துக் கொள்ள வேணால் காலபுரமாகிய ஈஸ்வரையை நல்லா கண்டுபிடிச்சிடலாம் அவர் சங்கம்தான் பண்றார் அவர் சங்கல்பத்தை பண்ண பிறகு அவர் செயல்படுத்துறது எப்படி நான் தோள சேரம் வந்து செயல்படுத்த அதே போல தோளசேரம் தான் அவங்களாம் பிரம்மதேவ் அவர்தான் அவ்வளவு செய்கிறார் அதான் படைத்தினி பிரம்மதேவன் மூலமாக படைத்தவர் நீர் தான் அழுத்தினி இந்த உலகத்தை வச்சு போஷ்ணுவாவிற்கு நீர் தான் படைத்தையாகவும் அடைத்தினி உடைத்தினி எல்லா படைத்த எல்லாமே உள்ளிடத்திலே தங்கியிருக்கிறது ஒருத்தனே உணர்ந்து கொண்டு இருத்தினி நீ ஒருவர் தான் வளர்ந்து கொண்டிருக்கு ரெண்டாவது கிடையாது அனுஷ்டானத்திலேயும் ஒன்று தான் அருமையான ஈஸ்வரனும் ஒன்று தான் ரெண்டு ஈஸ்வரையும் கிடையாது இப்போ மற்றவெல்லாம் சொல்றதெல்லாம் உறுப்புக்கள் அது அங்கங்கள் நமக்கு எப்படி அங்கங்கள் அப்படியே போடலாம் அடைத்து நீ எல்லாவற்றையும் அடைத்து இருக்கிற இருக்கிறது உலகத்திலே நீ நன்பையே ஒழிக்குமாறு ஒழிக்கும் ஒழிக்குமா அப்படி இருக்கிற தாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய பக்தியை பெருக்கச் தடைப்படாமல் பெறுக்கச் செய்யுங்கள் என்று நின் சரண் பணிந்து சாருவோம் தேவருடைய திருவடிகளை அடிக்கலமாக புகுந்து நாங்கள் கேட்கிறோம் ஆகவே இந்த விஸ்வரூப எடுத்த அவரை இந்த மாதிரி வழிபாடு செய்கிறார்கள் ஆகவே இதன் மூலமாக அத்தேத இலக்கணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்லப்படுது யோகி யாகி உயிராகி உணர்வானாகி என இந்திரனும் அறியும் அயனும் வீசனுமாம் சேகிதாவும் தாதாவும் நீயும் தீயும் மதியும் தினபலனும் ஆகி வெவ்வேறு ஆனா எனவே அணைவரா தொன்னும்ப அடைந்தவர்களுக்கு அந்த யோக நிலை கொடுக்கிறீர்கள் உயிராகி எல்லா ஜோர்களுக்கும் பிராணனாக நீங்களாக இருக்கிறீர்கள் உணர்வால் ஆகி சகலத்தையும் அறிகிறீர்கள் சரோஜன் சாமானிய விசேஷம் அறியக்கூடிய சரித்தன்மையுடையவராக இருக்கிறீர்கள் இணையில்ல ஏகனாகி ஏகன் என்றால் ஒன்று ஒன்றெல்லாம் ஒன்று ஒன்று எங்கேயாவது இருக்காது இருக்குமில்லாதான்னா கிடையாது சமானம் இல்லாது இன்னொரு ஒன்று எங்கேயும் சொல்ல முடியாது ஒரே வசு தான் எங்கேயா எங்கேயே மேல் லோகம் எல்லாம் அது அந்த இடத்துலையும் அதுதான் அதனால தான் இணையில்லேன்னு அடைமலை கொடுத்தார் இணையில்லா சமானம் இல்லாத ஏகனாகி ஒருவனாகி இந்திரனும் தேவேந்திர திரவன் இந்திரனும் ஹரி விஷ்ணுவும் ஹரியும் அயனும் பிரம்மதேவனும் ஈசன் ருத்ரனும் இவர்களும் நீங்கள் தான் அவர்கள் தனித்தனியாக இருக்கிறதுக்கு உங்களுடைய அம்சங்கள் தான் விழப்புக்கள் தான் அதனாலே அவர்களுக்கு தனித்தனி ஒன்றும் கிடையாது அவர்களை வணங்கினாலும் அர்த்தம் ஒரு மனுஷனே கை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு நமஸ்காரம்னு சொன்னாக்கா கைதான கும்பிட்டு என்னையாக கும்பிட்டேன்னு கேட்கறது இல்லை அவர்களே ஒரு மனுஷனே உடம்புல என்ன தோட்டாலும் கூட முதியிலே தோட்டம் முதுதான தோட்டம் என்னையா தோட்டன் அன்னைக்கு கேட்பாங்களே கேட்கறதில்லை காண தோட்டாவதான் அர்த்தம் அப்படி போல் காரியப்ரமங்கள் எந்த ரூபத்தை பழ வழிபாடு செய்தாலும் அந்த காரப்பிரம்தான் வழிபாடு அது மட்டுமல்ல இன்னும் பஞ்சாயத்து சொல்லப்பட்டாலே குந்தாளம் ஈட்டி திருச்சோளம் பூத்து எது வேணால் கொம்பிடலாம் அதெல்லாம் காரணப்பிரம்தான் குருநாதரை கொம்புறவன்னா குருநாதர் காரணப்பரும்தான் அப்புறம் நான் யாருனே அவங்களும் காரணப்பிரம்தான் நம்மளும் உணர்றது இல்லையே ஒத்துக்குறது இல்லையே ஒத்துக்காதனால அஞ்சானே ஒத்துக்கிட்டால் ஞானே ஞானிக்க ஒத்துக்குறாங்க அதனால் திருமூர்த்திகளாவும் விளங்குகிறேன் சேகி சேகி தாவம் அதாவது இந்த மேல்லோகங்களில் உள்ள பல பிரிவுகள்லாம் இப்படி ஒரு பிரிவு இருக்கான் தாதா த தா என்ன கொடுப்போன்னு அர்த்தம் அதை தாத்தான்னு சொல்றது பேரனை தாத்தா தான் கூட கொழுக்கணும்னு கேட்கணும் கொடுத்திட்டே இருக்கணும் இல்லை தள்ளை கொஞ்சம் பையன் பேரனை கொடுத்திட்டே இருக்கணும் தாத்தா அப்பாவுலாம் தாத்தா கொடுத்தாவும் அதெல்லாம் தாத்தா சுற்றி பேரன் கொடுக்கணும்னு சொல்கிறது தீயும் மதியும் தினகரனும் சுவம் சூரியாக நீங்கள் விளங்குகிறீர்கள் ஆகி வெவ்வேறு அனைத்து உருவம் ஆனால் இது மட்டும்தான் எழுத பிறப்பு எண்பத்தி ஆறு ஜீவபதங்களாகவும் நீங்க தான் இருக்கீங்க உணர்வு இல்லை நீங்க இருக்கிறதால உங்களை வழிபாடு பண்றோம் வழிபாடு பண்றோம் எனவே அறைவுறால் என்ன இப்படி நானா சொல்கிறேன் மேன் மக்கள் ஞானிகள் சொல்கிறார்கள் நாங்கள் அதை தான் சொல்கிறோம்னு அந்த முனிவர்கள் அந்த இறைவனை பார்த்து இப்படி வர்ணிக்கிறாங்க அதெல்லாம் பூரா பல்வேறு விதமாக வர்ணனை பண்ணுறாங்க இன்னும் ஆயிரக்கணக்கான வர்ணம் அது தகம் ஏன்னா எல்லாத்துலையும் அவராக இருக்கார் அப்புறம் எது குறையன்னு சொல்ல முடியும் குறையதான்னா அது முடிச்சுக்கலாம் இந்த அளவு தான் அப்படி இருக்கு இது அப்படி இல்லை எல்லாரும் அதே இருக்கிறதுனால அது எல்லையே கிடையாது ஏன்னா அரண்மிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் செய்யறாங்கன்னு அரசிய உலகம் இருப்பிடம் நீ அறிய வேண்டும் மக்கரம் நீ சகலபருமங்களும் வளர்க்கும் தாய் நீ போலோத்தமன் தான் நீ புகழு மறி நீ பூமகன் நீ புராரி நீ எப்பொழுக்கும் பகுதி நீர் நீ பகுதி நீ நீழிவின்றி நிலையாய் நிற்கும் பரம்பரம் நீ முப்பதாவது பாட்டு அகில உலகம் இருப்பிடம் நீ என்ன எல்லா உலகங்களும் உங்களுக்காக இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக எந்த உலகம் கிடையாது சொருக்கம் வந்து பதினாலு மூணு லோகம்னு சொன்னாக்க அதே தான் இல்லை ஈரேல் பதினாலு லோன்னு சொன்னாலும் அதுதான் எல்லா லோகங்களும் ஒரு எழுத்துலாம் இருக்கு உங்களுக்கு இனிமே லோகமே கிடையாது நீ அறிய வேண்டும் அக்கரம் அறிய வேண்டும் நீ உங்களுடைய அச்சரம் என்ன ஓம் ஓம் என்று சொல்லுவோதா அச்சரம் நிலையில்ல நிலையானதுன்னு அர்த்தம் அச்சரம் என்ன அர்த்தம் அவ்வளோதான் அதாவது எழுத்துக்கு அச்சரம் பேர் சொல்றது அது நிலையானது அது என்ன நிலையா இருக்குன்னு ஒன்னாம் கிளாஸில் படிக்கிற எந்த எழுத்து போயிருச்சோ அதுதான் கடிச்ச வரைக்கும் இருக்கு அந்த எழுத்து போயிடுச்சேன் வேறு எழுத்தா அந்த எழுத்து தான் எல்லாம் அவைய பட்டம் படித்தானும் சரி அவர்க அந்த எழுத்து தான் அப்போ அச்சரம் ஏ பொருந்தும் இல்லை நிலையான தானே அது நிலை இல்லைன்னு சொல்ல முடியுமா அது அச்சரம்னு பேர் எழுத்துக்களுக்கு அச்சரம் பேர் அதனால் நீங்கள் நிலையானவர் அச்சரம் நாசமில்ல அவராக இருக்கு சகல தருமங்களும் வளர்க்கும் தாய் நீ தாய் இருக்க தன்னுடைய குழந்தையை நல்லா நல்ல குணங்களெல்லாம் புகர்த்தி வளர்க்கும் செவிலி தாய்கிட்ட விட்டோம்ன்னா அந்த குணங்கள்லாம் இருக்காங்க வளர்ப்பு தாய் இருக்காங்கள்ல சம்பளம் கொடுத்து வளர்க்காங்கல்ல அவங்களுக்கு அவங்க பண்பாடு தான் கொடுத்துருவாங்க அதனால தான் குழந்தைகளுக்கு அது தாயை பாசம் கூட வர்றதில்ல அவங்களுக்கு சின்ன வயசுலேயே சம்பளம் குளத்துக்கு வள வளவை வராற குழந்தைகளுக்கெல்லாம் தாய் பாசம்லாம் இருக்காது அந்த குளங்களும் வரேன் இப்போ அப்படி யார் சின்ன வாத்திர மக்கள் அங்கே போகிறாங்கல்ல சம்பளம் குளத்துக்கு வளர்க்கலாம் மேல் குழந்தை வளர்ப்பு சாபனமே இருக்கான் அங்கே விட்டுருவாங்களாம் பார்த்து விட்டு வளர்க்கிட்டே இருப்பாங்களாம் சம்பளம் கொடுத்துருவாங்களாம் அது எப்படி இருக்குது அந்த குழந்தை அதான் மேல்நாள் தாய் பாசங்களும் ஒன்றுமே கிடையாது பால் குழுவில் பா பாசமே கிடையாது பால் கொடுத்தாலும் பாசம் வரும் பால குழு நீண்பாடு நாட்டு பண்பாடு தாய் தான் சொல்லி கொடுக்கும் நீ மக்களிடம் நிரம்புவா எங்க நிறைந்த புகழும் அறி நீ சொல்லான் என்ற மகாவிஷ்ணு நீர் பூமகன் நீ தாமரை அளந்திருக்கின்ற பிரம்மதேவன் நீ புராரி நீ புரி புரிய அரித்தவன் நான் தான் சேர்வான் சேருமான் திரு சம்பாரம் அது புராரின்னு பேர் அப்படி புராரி ஆகிய அது நீதான் எப்பொருளுக்கும் பகுதி நீ இந்த நாம் ஒரு பிரபஞ்சத்துக்கு பகுதி மூடப்படுகிறதுக்கு மூலப்பிரிதன்னா பிராக்ருதி என்று மூன்று பிரிவுகள் உடையது மூன்றுக்கும் மூன்று குணங்கள் பிராகிருதி சத்வராஜ்தி மூணு குணங்கள் அதான் இந்த உலகத்துக்கு ஆதாரம் எங்கும் உட்குணங்களுக்கு அண்ணியமாக பிரபஞ்சமே கிடையாது அதனால இந்த பொருள்களுக்கு எல்லா பொருள்களுக்கும் பகுதி நீ ஏன்னா என்ன ஒரு அந்த மூலப்பிரிவிதியை பண்ணணாமலை ஒழுங்குபடுத்தி தன் கட்டுப்பாட்டுக்கு அடக்கி வைக்கிறதுனால அவர்தான் என அர்த்தம் நீ ஒழிவின்றி நிலையாய் நிற்கும் பரம்பரம் நீ அப்படி இருக்கிற தாங்கள் நீக்கமின்றி நிலையாக இருக்கிறீர்கள் பரம்பரம் மேலுக்கு மேலான வர்த்தவாக இருக்கிறீர்கள் இந்த இடத்துல பிரம்மசரவன் அர்த்தம் அதிஷ்டானம் சில இடத்துல அந்த காலபிரமாட்சிக்கணும் இந்த இடத்துல சுத்த பிரமாட்சிக்கணும் ரெண்டு பாரம் உண்டு எல்லாம் நமக்கும் உண்டு அபியாசிகளுக்கு இது உணரணும் ஞானிகளுக்கு அனுபவம் அஞ்ஞானிக்கு தெரியாது சொன்னாலும் ஒத்திக்க மாட்டான் அதனால் அதனை பற்றி நமக்கு கேள்வியில்லை அபியாசிகள் நாம் நாங்கள் இதில் உணர்ந்து செயல்படணும் என்பது கருத்து ஆகவே ஒழிவு நீக்கம் இல்லாமல் நிலவாயில் இருக்கும் மேலுக்கு மேலான அரசு பரம்பொருள் பிரமம்தான் அத்தகைய பிரமமும் நெய்யாதான் இருக்கிறார் அடிக்கணமாக என்பது கருத்து கருணம் ஜாவையும் கடந்து உனை மீண்டும் அண்ணிக்கிறாங்க கரணம் யாவையும் கடந்து இருள் கடந்து கண்டவர் எனவும் இந்த கடைசியில் இருக்கு அந்த என்கிறது கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் கடையில் ஒரு அறைக்கு அந்த கடைசியில் இருந்தா இந்த வரைக்கும் அடிக்கம் அந்த கடைசியில் இருந்தா இதுவரைக்கும் அடிக்கம் இடைநிலத்தியவன் நடுவில் இருந்தாலும் ரெண்டு பக்கம் அடிக்கணும்னு போயிரு அதனால கடைநிலத்தியவன் போயிருந்த கடைசியில் உள்ள எனங்கிறது எல்லாம் எனவும் எனவும் சேர்த்துக்கணும் எல்லாத்திலையும் கடந்து இருள் கடந்து உனை கண்டவர் எனவும் எனவும் சேர்த்தி அப்போ இந்த மூச்சுக்கள் என்ன பண்றாங்கன்னா கரணம் அனைத்தையும் அடக்கிறாங்க விவேக வைராக்கியம் சமசம்பி மூட்சத்துவம் என்று சொல்லக்கூடிய சாதனங்கள் மூலமாகவும் எவ்வளவு வித்தியாசனம் தற்போது விசாரம் என்று சொல்லக்கூடிய சாதனங்கள் மூலமாகவும் அடக்கிறார்கள் கடந்து அதை அடக்கிறதுனால அதை தாண்ட முடியும் அது மட்டுமா இருள் கடந்து செஞ்சால் அஞ்ஞானம் போகுது அஞ்ஞானம் இருள் அசத்தாபாத ஆபரணம் அகானாபாத் ஆவணம் ரெண்டு ஆவணங்கள் அந்த ரெண்டும் அவர்கள் தாண்டுகிறார்கள் பரோட் ஞானம் வரும் பரோட் ஞானத்தினாலே இல்லை என்ற மறப்பு நீங்கும் அதன் பிறகு விசாரம் தீவிரமாக விசாரம் பண்ணும் போது விசாரஜெனியின் ஞானத்தினால் அகண்டாக உற்பத்தியாகி அந்த பிரம்மம் இல்லை என்று சொல்லுகிறேன் இருக்கு அது விலகி கொண்டிருக்கிறது என்று விளக்கம் கொடுக்கறது கோள் கொடுக்கும்போது அந்த அபானாபாதக ஆவணம் விளங்கவில்லைன்னு சொல்லக்கூடிய ஆவணம் பொண்ணு நீங்க இந்த ரெண்டு நிலை தான் அது அஞ்ஞானத்தின் காரியம்னு போயிடும் அது மூலம் அதோட காரியம் ரெண்டு பிரிவு அவர் ரெண்டு பிரிவு நாசமடைந்தவொடனே அஞ்ஞானம் போயிருது அது போனவனுக்கு ஈரோடு கடந்தது உனை கண்டவர் வேறு தரிசித்தவனா அந்த சமநிலை பெற்று நான் பெரும் சிறுவன் நிச்சயத்தவன்னு அர்த்தம் எனவும் ஆதித்த வர்ணமான சின் மாத்திரம் எனவும் ஆதித்திய வர்ணம் சூரிய எப்படி காலையில சகாரோ அப்படி போல இருப்பதும் அதோட சின்மா அறிவுடி மாட்டோம் அர்த்தம் அதான் சிவருமானுக்கு அந்த சிவந்தர்கள் தான் சொல்றது எல்லா சாஸ்திரங்களில் சிவப்பு தான் சொல்கிறாங்க நவீன காலத்தில் பூரா பச்சை கொடுத்துடுறாங்க என்ன அறியாமல் பாருங்க அதை பாருங்க பச்சை கொடுத்து பச்சு கொடுக்கார நினைச்சு கருப்பு பொம்பளையும் படிச்சவங்களே செஞ்சு என்ன பண்றது அஞ்ஞான மூடம் இருக்கு ஆதித்த வர்ணமான வல்லம் மட்டும் சமாத்தன் எனவும் அறிவடி மா இருக்கிற முதல் புலன் மனம் செல்லா பிரமம் எனவும் இந்த பிரம்மம் எப்படி இருக்கு வைசாசிய காரிபிரம் சொன்னது முன்ன அபியாசிகள் அரிஷ்டானத்தை உணர்ந்த சொல்லப்பட்டது இப்போது மீண்டும் அயஷ்டம் சொல்றார் நேரத்திரம் முதல் சுரோத்திரம் துவக்கு சச்சி சிங்கு அஞ்சு புறங்களும் ஞானேந்திரியங்களும் மனம் மனமுஜித்தவங்க சொல்லக்கூடிய அந்த கணமும் எல்லாம் செல்லா அது போறாது அதுதான் சொல்லும் மோவாட்சா மகோசராயின மனதுக்கு வாக்கு அதுதான் பிரம்ம சொல்லப்போடு உபனிஷத்துக்கள்ல மனமும் வாக்கும் சென்று மீண்டும் திரும்ப திரும்புகிறதோ அந்த பொருள் தான் பிரம்மம் என்று சொல்லுவாங்க போய் திரும்பிடுதான் போக முடியலையா மனதுக்கு வாக்கு அது செல்லா அந்த உபநிஷத்துக்கு அருத்தம் சொல்லு செல்லா பிரம்மம் எனவும் ஏகமாம் பூலன் எனவும் அவர் எப்படி இருக்கார் ஒரே வசுவா இருக்கார் பூலன் நிறைந்தவரும் அர்த்தம் எங்கு நிறைந்த ஒரே வசுவா இருக்கிறார் எனவும் ஓர் பிரிதியிலா பெருமையால் பேச்சற்ற பரமம் எனவும் எங்கும் நெருந்திருக்கு நிறைந்திருக்காரு அந்த பெருமை இருக்கிறதுனால அவர் யாருக்கு எப்படி பேசுறது அவர் பேச்சு இருக்குமா ஒருத்தரே இருக்காரு ஒரு ஆள் பேசுவாங்களே எங்கேயாவது தனியாக உக்காந்துருந்தா யார்கிட்ட பேசுறது சில பேர் பேசிக்கிறாங்க மனராஜம் பண்ணி பேசுவாங்க அந்த பேச்சு வேற சில பேர் பாருங்க ஒன்று சும்மா தனியாக இருந்தால் பேசிகிட்டே இருப்பாங்க மனசில் நினைக்கிறது அவன் நினைக்கிறான் தான் இல்லாமல் இல்லை அதவர் நினைப்போட வெளியே வந்துடுது நினைப்பி அப்படின்னா அப்படி இருக்கு பெருமையால் என்ன எழுந்தனால பேச்சு கிடையாது ஆலய பகுதி எனவும் அந்த மூலப்பிரதி பிரபஞ்சத்துக்கு காலமா இருக்கிறது மூலப்பிரிதி தான் பிரகிருதி அதனுடைய பரிணாமம் தான் இந்த உலகம் அந்த பரிணாமம் ஒரு பகுதி மாயவாகும் ஈஸ்வர காரணசைமாகும் மற்றொரு பகுதி ஜியோ காரண சீரியம் அவித்தையாகவும் மற்றொரு பகுதி பிரபஞ்சமாகும் துள பஞ்சபூதங்கள் துள சைதங்கள் சூட்ச பஞ்சபூதங்கள் சூட்ச சேதங்கள் உண்டாகின இவ்வளவு வேந்தர்கள் பாருங்கள் வேந்தர்கள் எவ்வளவு கண்டுபிடிச்சு அப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க சின்ன விஷயமா இது மாண்தர் பகுதி எனவும் நிர்குணம் எனவும் குணம் இல்லாதவர் அதுக்கானத்தில் குண சம்பந்தமே கிடையாது சொத்தராஜ் தமஸ் மூணும் குணம் நிர்குணாயணமாக ஏன்னு மந்திரங்கள்லாம் வரும் குணம் கிடையாது இப்போ குணம் எங்க இருக்கு மாயோட சம்மந்தப்பட்டதான் குணம் குணமில்லாத உண்டான்னா சுழித்தியிலே இருக்கு சுழித்தியில் எந்த குணமும் இருக்கு சமாதியில ஞானிகளுக்கு அனுபவம் எந்த குணமும் கிடையாது இது நமக்கு அனுபவம் உண்டு சுழித்தி அனுபவத்தில் யாருக்கும் எந்த குணம் இல்லை அலாகமோ துவேஷமா என்னமோ கிடையாது இன்னைக்கெல்லாம் அக்னி மேலே செஞ்சாங்க அது வந்து ரஜோணம் கலந்து சம்பவ குணம் அந்த சமூக பக்தர்கள் ரஜகுனம் என்னவனம் வெறும் பால் எனவும் நிகழ்கின்றார் அதாவது பிரம்மசரி வெறும் பால்ன்னு சொல்கிறாங்க என்ன பால் வீணும் வீண் சூன்யம்னு அர்த்தம் சூன்யம் சூன்யான மக வருது மந்திரத்தில் அப்ப சூன்யம் அர்த்தம் ஒண்ணும் இல்லாத ஒண்ணும் இல்லாத அவருடைய ஒண்ணும் இல்லாதா தான் இங்க எப்படி இல்ல சூரிய ஒண்ணுமில்லங்கிறாங்க லௌகிகத்தில் சூன்யம் வெறும் அதான் அர்த்தம் அவரு என்ன இருக்கு அது குணம் இல்ல ஒண்ணும் இல்லை வெறும் சூழ்நில சூன்யம் அப்ப அந்த சூன்யம் என்ன ஜடம் அண்ண இது ஜடத சூன்யம் அச்சியான சூன்யம் இருக்காது சச்சித்தானன் இருக்கு அந்த ஜலசூன்யம் தான் இருக்கிறது வெறும் பொருள் இல்லைன்னு அர்த்தம் எனவும் என்று நிகழ்கின்றான் இப்படி மேன் மக்கள் உங்களை பரவாறாக வர்ணிக்கிறார்கள் நாங்களும் அதை போய் சொல்லிட்டு இருக்கோம் சொல்றோம் ஊர் உருச்சுவை கந்தம் ஓதும் ஒளி ஊர் உச்சுவை நாற்றந்தான் தனக்கற்று ஆதி முடிவில் பரமாய் அசிந்திதமாய் பூதம் அனைத்தினுக்கும் உள்ளாய்ப் புறம்புமாம் ஜோதி நினை துஞ்சார் பெறவாரும் முப்பத்தி இரண்டாவது பாட்டுல மீண்டும் சொல்றாங்க ஓதும் ஒலி ஊரு உரு சுவை நாற்றம் இப்படி இருந்தாலும் கூட தனக்கு அற்று இந்த அஞ்சன் நம்ம இருக்கு அவருக்கும் இருக்கு ஆனாலும் அவரு சம்பந்தம் கிடையாது நமக்கும் சம்பந்தம் இல்லாதான் சம்பந்தமா நினைக்கிற அறிமானத்தினால சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் வள்ளுவர் சொல்றார் சுவை ஒளி ஊறு ஓசம் ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெளிவான கட்டிய உலகம் நார் அந்த பற்றி ஐந்தை பற்றி விசாரம் பண்ணிட்டு இருந்தா அவர்களுக்கு உலகம் வசமாயிடுது அவங்க ஜீவன் முத்தன்றார் நாம் அஞ்சிங்கிரியங்கள் மூலமாக அஞ்சு விதமாக அறிவு செலுத்திக்கிறோம் நம்ம எந்தமா பொருள் நம்ம வசமாக மாட்டேன் நாம வசப்பட்டுருக்கோம் நமக்கு எந்த வசமும் இல்லை அது ஆயிட்ட ஞானிகள் அடக்கி தனசப்படுத்தியிருக்காங்க அப்படி இருக்காங்க அதே போல இறைவன் சொவ்வாசித்தமாக பண்ணியிருக்கார் சொன்னான் என்ற ஒளி ஊரு சுவை நாற்றம் தனக்கு அற்று கிடையாது இப்ப இருக்கு ஆதி முடிவு பரம் பரமாய் அது எப்படி இருக்கு ஆதி முடிவு இல்லாத ஆதியும் இல்ல முடியும் மாயை மாயா காரியங்கள்லாம் ஆதி இல்லைனாலும் முடிவுண்டு தத்துவ ஞானம் வரும்போது மித்திய நிச்சயிக்கப்படுகிறது அது அன்னஞானத்தினாலே மித்திய முடியாது அதான் ஆதி அந்தம் ஆதி அந்தம் இல்லாரும் பெரும் அப்படி பரமாய் அசிந்திதமாய் சிந்திக்க முடியாது அத மனதினால சிந்திக்க முடியாது இது மாயினுடைய அம்சம் பொருந்தியது இந்த மனசு இதை மனதை கூட சிந்திக்கணும் அது மாயக்கு அப்பாப்பட்டிருக்கு அதிட்டானு சிந்திக்க முடியும் பிறகு நான் சொல்றேன் சசிதான நிச்சயம் பண்ணணும்னு சொல்றேன் சொன்னா இது மனதை கூட நிச்சயம் பண்றோம் இந்த மாதிரி விசாரம் பண்ணி ஆனாலும் அது இன்னொரு முடிவுன்னு சொல்ல முடியுமா அவர் முன்ன சொன்ன மாதிரி வெறும் பாலா கூட இருக்கார் ஆனா சேரன் தென்மோன் அவர் தான் அசீர்விதம் நம் மனதுக்கு எட்டாவது வருடம் நடத்தும் இந்த வாக்கு மனதில் எட்டாவது வருடம் பூதம் அனைத்தினுக்கும் உள்ளாயும் இந்த பஞ்சபூதம் இருக்கின்றனவே எல்லா பூதங்கள் சூச்சபூதங்கள் தூளபோதங்கள் சொல்லக்கூட அனைத்துக்கும் உள்ளாயும் இருக்கா உள்ளதா இருக்க வெளியில்லையான்னா புறமு வெளியும் இருக்கார் உள்ளும் புறமும் இழந்திருக்கார் எப்படி களம் களத்துக்குள்ள தண்ணி இருந்தாலும் கூட தண்ணியின கசிவு வெளியே வர்றதுனால உள்ளும் புறம்பு இருக்கிறது அர்த்தம் அதான் பூரணம் உள்ளும் புறம்பு நிறைந்திருந்தா பூதமன் பேர் பூரணத்தில் நிறைஞ்சிருக்கிறது பூரிதமன் பேர் முன்ன சொல்லியிருக்கு புறம்புமாம் ஜோதி அது எப்படி இருக்கு அறிவடிமா இருக்குது இந்த ஜோதி அடஜோதி எல்லாம் அவர் சரண ஜோதியா இருக்கார் இப்படிப்பட்ட நிலையிலே நினை தேவதையிலே அறிந்தார் என்னைய லாபம் சொன்னா துஞ்சார் பரவாரால் ஆலாச்சை மனமடைய மாட்டாங்க இனிமே மனமடைந்தவர்கள் பிறக்க மாட்டாங்க அதான் லாபம் பிறப்பிறப்புறத என்ன கெண்டு போச்சு இப்போ நம்ம வசதி வாய்ப்பு இருக்கேன் என்னங்க வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அப்படிதான் சொல்லுவாங்க என்னையா உலகமெல்லாம் இல்லைங்கிறங்க துக்கம் அங்க நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற வாசம் தான் ஒரு காலம் தான் இன்னும் காலஜாவதி சம்பிரத்திரா காலம்னு சொன்னார் ஒரு நேரம் தான் யார் வேணா கேட்டு பாருங்க அது ஒரு நேரம் தியா வந்தது போச்சு என்ன பண்றது நேரம் தான் அப்படி அசிந்திதமாய் பூதமனைத்துக்கும் உள்ளாய் புறமுமாம் ஜோதி சாதனம் நினை அறிந்தார் துஞ்சார் பரவாரார் இதுதான் பயன் பிரம்மஸ்வரூபத்தை யார் உழவுகிறார்களோ அவர்கள் இனி பறக்க இறக்க மாட்டாங்க இறந்தவரை பறக்க மாட்டாங்க அப்படியே ஜீவன் இடையிலிருந்து போய்வார்கள் அவர்களுக்கு பிறப்பு இறப்பின்மை கிடையாது என் நிலையே இந்த பாடலு சொல்லிவிடுகிறார் எந்த யோகிகளும் நாடு பரயோகி நின் அடி இறஞ்சுகோம் அந்த மாதியில் அந்த அனந்த சக்தியுடை அண்ணல் நின் அடி இறஞ்சுவோம் சந்தமின்ன தன நாடு மாறறிய சம்புவே அடி இறஞ்சுவோம் பந்தம் ஒன்றில் பரிசுத்த நற்பரம பாதம் பாத பங்கயம் கோம் முப்பத்தி மூன்றாவது பாட்டு இப்போது பிரார்த்தனை பண்ணலாம் வழிபாடு பண்ணுகிறோம் உங்களுக்கு திருவடிக்க நமஸ்காரம் பண்ணுகிறோம் என்று இந்த பாட்டுல சொல்றாங்க எந்த யோகிகளும் நாடுகின்ற பரம பரயோகி நின் அடி இறைஞ்சு போவான் எல்லா ஓகிகளும் யார் நாடுறாங்க அதை பரம அதிஷ்டானம் செய்கிற பரமத்தை நாடுறாங்க நீங்கள் ஐட்டானிக் பிரமமா இருக்கிறீர்கள் அதாவது உங்களையே நாடுகிறோம் நாங்கள் இறைஞ்சுகிறோம் அந்தம் ஆதி இல் உங்களுக்கு நாசமும் இல்லை உற்பத்தியும் இல்லை அனந்த சக்தி உடையவராக இருக்கிறீர்கள் அண்ணல் இவன் தந்தையா இருக்கிறீர்கள் உடைய தந்தை நாங்கள் அடி இறைஞ்சுகிறோம் அப்படிப்பட்ட தமிழ் தேவருடைய திருவடியை நாங்கள் வழிபாடு பண்ணுகிறோம் சங்கம் இன்னது என நாடுமாறு அறிய சம்புவே அடி இறைஞ்சுவோம் சங்கம் இன்னது என அப்படின்னா இந்த உலகத்தில எத்தனையோ சத்தங்கள் மந்திர சக்தி எந்திர சக்தி எல்லாம் வருது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாடுமாறு அறிய அது எத்தனையோ எங்களுக்கு தெரியாது ஆனாலும் உங்களுடைய நிலைக்கு எங்களுக்கு தெரியும் சம்பு நீங்கள் சம்பு என்ன சம்பு சம்பா சுகத்தை போற அர்த்தம் அடிமாறி போற சம்புன்னு ஆனால் சம்புவை அடி இறைஞ்சுவோம் திருவொடியை பந்தம் ஒன்று இல் பரிசுத்த பரமபாத பங்கயம் இணைஞ்சுவோம் உங்களிடத்தில் எந்த பந்தம் கிடையாது பந்தப்பட்டிருக்கோம் பந்தத்தை நீக்குவதற்காக வழிபாடு பண்ணுகிறோம் மிகுந்தூய்மை அர்த்தம் அந்த நற்பரமபாதம் மேன்மையான உறவு பெருந்திய திருவடிகள் திருவடி எப்படி இருக்கு பங்கயம் தாமரை மலர்போன் இருக்கிற திருவடிகளை எழுஞ்சுகின்றோம் வழிபாடு செய்கிறோம் என்று பாடு சொல்றார் இன்னும் திருவசி சிறையில் ஐந்தாவது அத்தியாயம் ஈஸ்வரம் அத்தியாயம் முப்பத்தி நாலாவது பாட்டு முன் பாடல்களில் பலவாறாக பகவானை பிரார்த்தனை பண்ணுறாங்க அவருடைய சாமர்த்தியங்கள் சர்வசக்தித்துவம் சர்வ இயந்திரத்துவம் சர்வகாரணத்தம் சர்வாந்திரியத்துவம் சர்வஜி சர்வஜத்துவங்களே கல்யாண குணங்களை விசாரணமாக வர்ணித்து அவர்கள் மீண்டும் சொல்கிறாங்க இறைவ எல்லோருக்கும் மேலாக இருக்கின்ற என்னுடைய தெய்வமே நீ ஞானக்கூத்தினை கண்டு உடைய ஞானக்கூத்தி இது அஞ்ஞானக்கூத்து அல்ல இந்த நடனம் இருக்கே அது எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தக்கூடியது ஞானத்தை கொடுக்கக்கூடிய கூத்து அதனை கண்டு கும்பிட்டு கும்பிட்டப்ப அதனால் என்ன லாபம்னா கூடு நின்று உருகுமன்னார் கூடுனா சரீரம் சரீரமே உருகு மனசு கூடும் மற்றொன்ற பகிர்முகமாக விஷயங்களை நாடிக்கொண்டிருக்கிற எங்கள் கண்களானது உன்னுடைய திருமேனியை பார்த்துக் கொண்டேதான் இருக்கா மற்றும் எதையும் பார்க்க முடியலை எம் கண்கள் நண்பர் அல்லார் தோல் என் அதாவது எம் எம்கண்கள் உன்னை அல்லாதி என்னையும் ஒன்றையும் காணிக்க எம் தோள்கள் உன் அன்ப அல்லார் தோல் தோழ இருக்க அப்படின்னு திருவம்பாவில் பாட்டு வருது இல்லை அப்படி போல மாளிகை போல இங்கே நாடும் எங்கள் பகிர்முகமாக நாடிக்கொண்டிருக்கின்ற எம்முடைய கண்கள் உன் திருமேனி என்று மேன்மை பொருந்திய சரீரம் அல்லாமல் மற்றொன்றையும் நாடா அது கருதாது பார்ப்பதில்லை ஓடும்யும் மனமும் ஒளிவர நினைந்த உனை அல்லது ஒரு பொருள் உணரா ஓடுமை மனம் இது பதில்முக விஷயம் நல்லா மனதில் சேர்ந்துக்கிட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் குரங்குக்கு ஒப்பிடுவாங்க மானுக்கு ஒப்பிடுவாங்க அதனால் அந்த சோமா சந்திரத்தில் இங்கே ரெண்டு வேலை மானுடைய பின் காலில் வச்சுருப்பார் அது பறக்குது அப்படியே பறந்த பிறகு வர முடியலான்னு திரும்பி பார்க்குது அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சு மனமானது தப்பிப்போக பார்க்க தான் அது விடமாட்டேங்கிறாராம் எதனால் அது எதுக்கு பக்தர்கள் விடமாட்டான்னு அர்த்தம் பக்தர்களை ஓடக்கூடிய மனதிலே திருப்பி தன் பால் ஈர்த்துக்கொள்வார்கள் அதான் ஓடும் மனம் ஏன் ஓடுதுன்னு சொன்னாக்க இந்த ஜீவன் சுகத்தி விரும்புவான் அப்படி என்ன அதிர்ஷ்டானம் சுக வடிவம் அந்த பாவனை அவனுக்கு உண்டு அதான் சுகம் வேணும் அப்படின்னு அந்த மனதுக்கு சொல்லும்போது மழை பிரதிநிதித்திருக்கேன் அப்படியா நான் காட்டேனே ஏன்னா அஞ்சு இந்திரிகள் வேலையா அஞ்சு விஷயங்கள் காட்டு சத்த பரிசா சுவை ஒல்லி ஊர் ஓசை நாட்டம் என்று சொல்கிறான் அதை காட்டு அப்படி காட்டும்போது அது தற்காலிக சுகம் இருக்கா இல்லையா நிரந்தர சுகம் கிடையாது அதன் பிறகு துக்கமும் உண்டு அதனால் ஓடு மனமர் விஷயங்களிலே ஓடு ஓடின்ற இந்த மனமானையும் மனமும் இத்தகைய மனமும் ஒழிவு அப்படி ஓடாமல் ஒரே மாதிரியாக நிறைந்த உனை எங்கும் யாபமாக இருக்கின்ற உண்மை ஒரு பொருள் உணரா எந்த பொருளையும் அது கிரகிக்காது எதனாலேன்னு சொன்னால் விஷயங்களில் பகிர்முகமாக போய் போய் துக்கம் அடையுது அதான் சொல்லுவார்கள் இந்த இந்திரியங்கள் மூலமாக மனம் போய் முத்துண்டு மீண்டும் திரும்ப சில சாஸ்திரம் எழுதுவாங்க முத்துண்டு தான் அடிப்பட்டு தான் அடிப்பட்ட பிறகு மீண்டும் உள்முகமாக தான் இதுதான் விஷயங்கள் போகிற எந்த லௌகிக விஷயங்களும் கொஞ்ச காலம் அது மாதிரி தெரியும் அப்புறம் மீண்டும் அது பெருதுகுளம் வரும்போது மனசு பின்வாங்கிடும் இந்திரியங்கள் தடுமாடும் அதுதான் போய் முத்துண்டு திரும்புதுன்னு சொல்லுவாங்க அப்படி முத்துண்டு திரும்பின பிறகு அந்த மனசுக்கு ஆத்ம விளக்கம் கொடுக்கும்போது அது பிடிக்கும் அப்படி தான் பிடிக்குது துக்கப்பட்ட மனசுக்கு தான் ஆன்மா விஷயங்கள் பிடிக்கும் போலையா துக்கப்படாத மனசுக்கு பிடிக்காது அப்போ எல்லாரும் சுகமாக தான் இருக்காங்களா சுகமாக கிடையாது துக்கம்தான் துக்கத்தையே சுகமாக பாவிக்கிறாங்க அப்படி ஒரு அஞ்ஞானம் இருக்கு அது ஒரு மயக்கம் துக்கத்தை சுகமாக பாவிக்கிற மயக்கம் இருக்கு அந்த மயக்கம் தான் பிறந்த துக்கத்துக்கே ஏது பல பிரிவைக்கு எதாக ஏது அது எப்படி இருக்கு துக்கம் சுகமாக பார்க்குறாங்களா அது முடியுமா அப்படின்னு சொன்னால் அதாவது அனுகூல பதார்த்தங்கள் எது இருக்கோ அதெல்லாம் விரும்புகிறாங்க அனுகூல பதார்த்தங்கள் என்ன இந்த தீய பதார்த்தங்கள் தான் மது மாம்சங்கள் அப்புறம் மண்ணு பெண்ணு இதெல்லாம் அனுபவ பதார்த்தமாக தோற்றுது அதனால் சுகம் தோற்றுது அவங்களுக்கு அது சுகமான அது நிரந்தர சுகமாக இருந்தால் இருக்கும் அது தற்காலிகமாக மண் ஒடுக்கத்தின் மூலமாக ஆத்ம சுகந்தா வெளிப்படுவதே அது சுகம் கிடையாது அப்படி சுகம் இருக்குமே ஆனால் நிரந்தரமாக இருக்கணும் கிடையவே கிடையாது அதனால் துக்கத்தையே சுகமாக பார்க்கக்கூடிய ஒரு மயக்கம் உண்டு அந்த மயக்கத்தை விடுபட இல்லை சொன்னார் துன்பம் தோன்றில் எவரும் துறந்தாய் தனித்தே இன்பம் தேடல் இயற்கை இன்பம் என்றே தோன்றில் அன்பதாக நீங்க அவர்களுக்கு எங்கன் கூடும் நன் பரம யான நாட்டு அமைச்சா சொல்லாயிரு துன்பம் தோணுனா தான் விட விட முடியும் சின்ன குழந்தைங்க இந்த எண்ணெய் தீபம் மண்ணெண்ணெய் தீபம் முதலான விலக்கென தீபம் போனால் அது ஏதோ விளையாட்டு போடலன்னு சீக்கிரம் பிடிக்க போகும் சூட்டு போடும் அப்புறம் அந்த பக்கம் போகிறதே இல்லை தென்னால அவன் போனால் பாலே குடிக்காதான் ஏன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாள் பட்டி போட்டான் பால் அடைச்சி போலிய அவரே வெளியே திறந்து விட்டான் நல்லா கொழுக்க காய்ச்சின பால் வச்சான் முன்னால் திறந்து விட்டான் அது பா அந்த பசுக்கு வந்து வாயை வச்சுதான் வச்சா வாயில் வந்து போச்சான் எந்த போன பிறகு பார்த்து தான் எது வெள்ளையாக காணும் அப்புறம் கிட்டக்கூட வரா தான் வெள்ளை பார்த்து வெடி போயிடுவான் அவள் யுக்தி பண்ண தெரியாதான் அப்படி இல்லை என்ன தெரிஞ்சுக்கிறோம் அந்த பூனைக்கே துக்கம்னு தெரிஞ்சு போச்சு அது பக்கம் வர்றது இல்லை எதனால் துன்பமும் ஏற்படுது அதில் அந்த அந்த சூடு தாங்க முடியாமல் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்படி போகல இந்த உலகத்தில் அதை பொருள்களில் வரக்கூடிய சுகத்தை துக்கமாக தெரிகிறது இல்லை அப்படி தெரியாமல் செய்கிறது மயக்கம் அதுதான் அந்நாயத்தம் சாமர்த்தியம் அது நல்ல கவர்ச்சி இருக்குது மயக்கம் இருக்கு எல்லாம் தான் இருக்குது சுகமாதிரி நினைக்குது ஆனால் அடுத்த பக்கம் துக்கம்னு நினைக்கிறதே இல்லை எந்த பொருளும் விசாரணை பண்ணமுன்னா அது துக்கம்தான் அனுபவித்தாலும் துக்கம்தான் அனுவிக்கும்போது சுகம்தான் அவர் கடைசியில் பலன் என்ன இருக்குது துக்கம்தான் வரும் எத்தனையோ வச்சுக்கலாம் அஞ்சு இந்த மூலம் அனுபவிக்கிறோம் சாப்பாடு விஷயம் அதுதான் முக்கியம் ஆனால் ருசியாக ருசியாரையும் சாப்பிட்றோம் ஒத்தி போகல என்னாக்கா அப்புறம் கிழக்கு வருதா இல்லையா மரம் சாப்பிட்றாம இல்லையா ஓத்தால் போகுது வாதம் பிடிச்சி கிடைக்குது பல்லு வலிக்குது பல் கொசுது தலை வலிக்குது அந்த பிறகு என்ன பண்ணுறது எதைப்பா சாப்பிட்டோம்னு இருக்கா பரம் அது பின் விளைவு துன்பம் இருக்கு மறுபக்கம் துன்பம் இருக்குன்னு நினைக்கிறது இல்லை இதான் அவசார திசை இதான் மயக்கம் இத்தகைய மயக்கத்திலிருந்து விசாரம் பண்ணால் தான் திருமண இல்லை முடியாது அதனால தான் இந்த ஓடுமையும் மனமும் ஒளிவர நிறைந்த உண ஒரு பொருளும் உணரா ஒன் வந்ததுனால இறைவனை தவிர வேறு எந்த சிந்தனையும் வேண்டான்னு விட்டாச்சு சொல்லப்படும் பீடுரு கமல மலர்பதம் பணிந்து ஏற்றம் பொருந்திய மலர்ப்பதம் தாமரை மலர் போல இருக்கிற உங்களுடைய திருவடிகளை பணிந்து அதாவது மணவாக்காயம் மூணு நாள் பணிக்கிறோம் மனதினாலே தியானம் பண்ணுறோம் வாக்குனால் துவத்திரம் பண்ணுறோம் காயத்தினாலே வழிபாடு பண்ணுறோம் வணங்குறோம் அஷ்டாங்க சிறாங்க சிற்றாங்கம் திரியாங்கம் பண்ணுறோம் ஆக திருக்கணாலே பணிந்து எம் பிறவி வேர் அருத்தனம் பிராணி அவை பணிந்ததினாலே இப்போது எங்களுக்கு பிறவிகளுடைய மூலம் வேறு எது அஞ்ஞானந்தான் அந்த அஞ்ஞான ஆசை அடைஞ்சது அஞ்ஞானத்தின் காரியம்தான் ஆவரணம் ஆவரணம் முற்றிலும் போயிட்டு போதான் உங்களுடைய தரிசனத்தின் பையன் ஆகிய நாங்கள் ஞானிகளாக எப்போ ஆகிவிட்டோம் என்று அவர்களுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறாங்க பவனே நின்னடி பணிவோம் பவோர் புவனே படி பணிவோம் தவனே நின்னடி பணிவோம் சங்கரனே அடி பணிவோம் இவனே என்றிட் இங்கன் எழுந்தருளும் பேரருளே சிவனே எத்தேவர்க்கும் தேவே நின்னடி பணிவோம் முப்பத்தி ஐந்தாவது சொல்றார் பவனே எங்களுக்கு எல்லாம் பிறப்பு கொடுத்தவரே நம்முடைய திருவடியை வணங்குகிறோம் ஆக எங்களுக்கு பிறப்பு கொடுத்த உங்களுக்கு பவன் இல்லை பிறப்பு இல்லாதவர் அதோட பவ உற்பத்தி உற்பவனையும் பவத்தை காரணம் பிறப்புகளுக்கு காரணமாக இருப்பவர் நீங்க தான் அப்போ கர்மத்து அவர்தான் அதை ஒழுங்குபடுத்தி செய்கிறார் அதனால் பவனையும் அடி பணிப்போம் திருவடிகளை வணங்குகிறோம் தவணே நின்னடி பணிவோம் தவம் தவம்ன்னா மனப்பொருட்களுக்கு உரிமை என்று வேளாச்சுடாமல் சொல்லப்பட்டிருக்கு இங்கே தவணேன்னு சொன்னாக்க அவர் எல்லாவித சித்துகளும் சாமர்த்தியம் உடையவர் ஆதனால தவம் அர்த்தம் அத்தகைய தவணே உங்களுடைய ஜெயருடைய திருவடிகளுக்கு நமஸ்காரம் சங்கரனே அடி பணிவோம் சம் கரண் சம்மண்ண அர்த்தம் சுகத்தை கொடுப்பவனே ஆனால் சுக வடிமா உள்ளவனே சுகம் இருந்தால்தானே கொடுக்க முடியும் சுவடி வந்தான் அடி பண்ணுகிறோம் உங்களை திருவடியை அடங்குகிறோம் இவனே என்றிட என் எழுந்தருளும் பேரவர்களே இப்போது இந்த சிவருமான் தான் எங்களுக்கு பேரர்கள் செய்வார் இவர் சுட்டி காட்டும்படியாக நீங்கள் இருக்கிறீர்கள் இவனையே என்னிட பிரத்யட்சமாக இந்த சிவருமான் தான் எங்களுக்கு அருள் செய்கிறார் என்று காட்டும்படியாக நீங்கள் இருக்கிறீர்கள் எழுந்தவர்களும் பேரொருளே சிவனே ஏ சிவருமானேன் எத்தேவருக்கும் தேவே திருமூர்த்திகள் அவர்களுக்கும் நீங்கள் தான் தேவர் அவர்களும் தேவர்கள் தான் தேவருக்கும் தேவே நீங்கள் அதனால் நின்னடி பண்ணிப்போம் தேவருடைய திருவடிகளை நாங்கள் மனவாக்காத்தினாலே ோம் என்றார் காம நீரிசை கண்ண கண்ணை வணங்குதும் காலநூரிய காலை வணங்குதும் சாமகீதனை நாளும் வணங்குதும் தாளிலெந்தலை யார வணங்குதும் நாமரூபமாதின்றி அனைத்துமாய் அனைத்துமாம் நாமரூபனை நாளும் வணங்குதும் சேமமாகிய வீடருள் எந்தை யாம் சிவப்பிரகாசனை என்றும் வணங்குதும் அப்போ தரா பாட்டில் சொல்றார் இது அவருடைய அதாவது செய்த முப்பகல் அதாவது முற்காலத்தில் செய்த நிகழ்ச்சிகளெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க அப்படிப்பட்ட சாம்தி உள்ளவரும் சொல்கிறார் காமன் நீர செய்தவர் காமன் நீர் கண்ணை வணங்குதும் இந்த கண்ணுக்கு அது மகிழமை இருக்குது எல்லோரும் தேவர்களெல்லாம் சூரபத்தனுடைய துன்பங்களை பொறுக்க மாட்டாது சிவங்கிட்ட வந்தாங்களாம் அந்த சிவருமான அப்போ அங்கே இல்லை அவர் தவம் பண்ண போயிட்டான் சிவருமான சமையல் போயிட்டான் மகாராஷ்டிரிட்டே போனாங்க சிவராண்ட்டே போகணும்னு சொன்னால் தவம் பண்ண போயிட்டான் அப்போ என்ன பண்ணுறது அங்கே அவர்களுக்கோ துன்பம் தாங்க முடியல சோரபந்த துன்பம் இது விமோச்சனை பண்ணணுமே அப்படின்னு கே கேட்க வர்றாங்க கேட்க வரும்போது ஒரு போயிட்டார் ஏன் போயிட்டார்னு சொன்னால் அந்த தாட்சாயினி அது உடம்பெல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு இருபத்தி ஏழு இடத்துல வேணுமோ அந்த செதறி விழுது தான் அதுதான் சக்தி படங்கள்னு அது காஞ்சிபுரம் ஒன்று எப்படி இருபத்தி ஏழு அந்த சமயத்து சரி அவள் போயிட்டா கொண்டாட்டி போயிட்டோம் நமக்கு ஓய்வு கிடைக்கிது அப்படின்னு அங்கே குரு பூசி ஒருத்தர் வந்தாரு என் பொண்டாட்டு வேறவங்கிட்ட கூட்டி போயிட்டேன் அப்படின்னா சரி கல்யாணம் பண்ணிக்கல வேணாம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு இருக்கான்னு அப்படிதான் சொன்னது அப்பா போனது நல்லது பகவானுக்கு அனுகூரம் பண்ணியிருக்கார் கல்யாணாசி விட்டுரு அப்படின்னு சொன்ன போட்டு அப்படின்னு சொன்ன அப்புறம் அது குழந்தையாக அது அடிச்சு குழந்தை ஆயிடுச்சு குழந்தை அடிச்சுட்டு வந்த பருவராஜன்னு வளர்ந்து குழந்தை அப்படி கொஞ்ச காலம் அவர் தவிர்த்து இருந்துட்டார் அதனால இது என்ன பண்ணுறாங்க நான் இப்போது சிவருமான ஒரு வலி திவண்டுமான்னு வரும்போது ஒரு தவசை கலைக்கணும் கலைக்கிறதுக்கு தகுதி இல்லை யாரும் இல்லை அவர் மாப்பிள்ள தான் லாய்க்குன்னு எல்லா மாப்பிள்ளையும் சொல்ல போனாங்களாம் மன்மதன் சரி எல்லா தேவர்களெல்லாம் பொது காரியம் இல்லவா அப்போ நான் செய்வேன்னு சொன்னார் நான் இனிமேல் செத்து போயிடுவேன் ஆனால் தான் உங்களுக்காக அப்புறம் கா பானங்கள் மன்மத பானங்கள் போகிறார் மரல் பானங்கள் அது போட்ட உடனே அவருக்கு விழுமு நாட்டில் வந்தது திறந்து பார்த்தார் கண்ணு பஸ்மம் ஆகிட்டேன் மன்மதம் போயிட்டேன் அவர் போன பிறகு தேவரெல்லாம் வந்து கும்பிட்டு நீங்கள் அவர் பஸ்மம் பண்ணிட்டீங்க நிறையா எழுப்பு சொன்னோம் என்ன பண்ணுறது எழுப்புங்கண்ணா அது முடியாது என்ன அப்புறம் ரவி மக மகளுக்காக உனக்கு உனக்கு மட்டும் தெரியும் மற்ற யார் தெரியாதுனு என்ன விஷயம் அவசரம் இப்படி கொண்டு தாங்க முடியலையே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சரி என்ன பண்ணுறது என்னுடைய அவதாரம் லோக தான் அப்புறம் தான் பார்வதியை கல்யாணம் பண்ண வரார் கல்யாணம் பண்ண ஆறு கோரிகள் அஞ்சு தலைக்கு அஞ்சு அந்த அம்மாவன் ஆறு சேர்ந்து ஆறு முழு பிறந்தது அதான்னு காமன் நீரி செய்ய கண்ணை அப்பட்ட நெக்கண்ணே வணங்குதும் காலன் நோரிய காலை வணங்குதும் கண்ணு மட்டுமா காலை எப்படிப்பட்ட காரியம் பண்ணிருவாங்க மார்க்கண்டையல் பதினாறு வயசு தான் முருகண்டப்பு பதினாறு வயசுல ஆயில் போகுது என்ன பண்றது மிருக்கமும் பண்ண ஒண்ணு பிடிக்கு வர்றான் மார்க்கண்ட பதினாறு வயசு தனியாக இருந்தால் பிடிச்சிட்டு போகிற கார்த்தக்காய் வீசியாச்சு அதுக்காக லிங்கம் அதை கட்டி பிடிச்சாச்சு கட்டின உடனே லிங்கம் சேர்ந்து விழுந்துருச்சு விடுதனால அவர் கோவம் வந்துடுச்சு ஏன்னா என்னையே பார்த்துக்கார் போடுற அப்படின்னு காலில் வைச்சார் அதான் கால்நூறி காலன்னு உரியார் இதை மாதிரி நான் என்ன பண்ணுறது உங்களோடு அபேதமாக சேதம் போக்க முடியலையே அண்ணா அப்போது சரி அப்புறம் என்ன பண்ணுறது இதோடு போகட்டும் இனிமேல் வந்து என் பக்தர்கள் நெருக்கப்படாது அப்படின்ட்டார் சரின் மன்னிப்பு கேட்டு போனார் அவர் மார்க்கண்டது இன்னும் தெரிஞ்சுக்காரு செரிஞ்சு பட்டவனை கொடுத்தாங்கன்னா ஏழு பேர் என்னமோ செஞ்சவர்கள் அது மார்க்கேண்ட ஒன்று தான் அவர் இன்னும் சாஸ்திர சம்பளம் அதனால அப்படிப்பட்ட காலை லூரிய காலின் மூலமாக அவனை வகுத்தார் எவனை ஏன்னா காலகாலன் அவரது வச்சு வேலைக்காரந்தானே அப்படி இவர் கால அவர் காலன் அவர் ஒருவர் மார்க்கண்டவர் மட்டும்தான் ஆயில் மரணமடியாக வந்த விட மாதிரி எல்லாம் செத்து தான் பிழைச்சாங்க சத்தியவான் சாவித்ரி சத்தியவான் செத்து இல்லை மார்க்கின ஒருத்தர் தான் சாகாம இருந்தார் அது விதிவிலக்கு அப்படி உண்டு இது என்ன வைரஸ் காட்டார் ஒரு மிருகை குத்திரன் சான்றாள்னா அத்தியத்துக்கும் துவயத்துக்கும் காட்டார் அவர் துவைதமாக இருக்கும்போது பிடிக்க ஆரம்பித்தார் என்ன போதை பண்ணிட்டு போகுது பிடித்த ஒன்று பிடித்த ஒன்று நாம் பூஜை பண்ணிட்டு முடியாது போய் கட்டி பிடிச்சிட்ட அப்போ அபேதம் துவைத பவனை போய் அபேத வந்தது வந்த பிறகுதான் அவர்கள் மாட்டிக்கிட்டதுனால அவர் கோபம் வந்து ஈட்டி குறைச்சார் அதனால மரணத்தை வென்றார் அப்படிங்கிறது அந்த தார்ப்பியம் அங்கே மரணபயம் போகணுமான்னு சொன்னால் அதீத ஞானம் வந்தால் தான் முடியும்தான் தாற்பயம் ரெண்டு விருந்து இருக்கிற வரைக்கும் துக்கம் உண்டு அவர் பிரிஞ்சு பூஜை பண்ற வரைக்கும் விடலை பூஜையை நிறுத்தி விட்டு தள்ளி பிடிச்சிட்டார் இல்லைங்க அப்போதான் யமனே நாசமடைஞ்சான் காலை வச்சார் அப்போ அஜயத்தில் எவ்வளோ மதிப்பெருக்கு பாருங்கள் பிறப்பு நீங்குச்சு பிறப்பிறப்பு செஞ்சிக்கப்பட்டவங்க அதே போல் இங்கேயும் வேகபாவனை வந்து அந்த சம்மதி நிலையை கூடி ஜீவன் முத்திரை வந்தாங்க பயமாசை நீங்கி அவர்கள் எப்போதுமே ஜீன்முத்தர்களாக இருக்கிறார்கள் செரிஞ்சவர்களாக இருக்காங்க என்ற கருத்தை அங்கே வைரகசாரத்தை சாந்தினி சாமி கரெக்டாருங்க அதான் சொல்றார் கால நூறிய காலை வணங்கதும் அப்படியே திருவடிகளுக்கு நமஸ்காரம் சாமகீதனை நாளும் வணங்கதும் சாமகீதம் மிக இனிமையா இருக்குமா நாலு தான் படிப்பாங்களே ஓ அப்படின்ட்டு ரொம்ப சுவையா இருக்குமா சாமகீதம் அந்த ராவணன் முன்னில் பறக்கும்போது கைலந்திரி மகிமையினாலே அது பறக்க மாட்டேன் சார் அந்த புஷ்ப பகவானம் என்னான்னு பார்த்தாக்க குறுக்கே கைலாசம் இருக்கே அவனால இந்த கைலாசம் தானே தூக்கி எரிஞ்சிட்றேன்ட்டு பேர்த்திட்டு எரிய போனான் பேர்த்தி முயறியில் வச்ச உடனே ஒரு அவங்க அவங்கனார் அவரை மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறான் அப்போ நாலு விளாட்றான் அப்போ நீ சாம்கீதம் படித்தனா பகவானுக்கு ரொம்ப பிரீதம் அதனால் விடுதலை அடையலான்னார் அப்படின்னா சாமீதம் படித்தான் அப்படியே படித்த உடனே அவர் சந்தோஷம் ஏற்பட்டு அம்முக்கு வச்ச காலை எடுத்துட்டேன் அப்புறம் மேலே வந்துட்டான் வந்துட்டு பகவானை நமஸ்காரம் பண்ணி நான் செஞ்சு தப்பு மன்னிப்பு கேட்டு போனான் சரி பக்தன் ஆகிட்டே இந்த சிவலிங்கம் தரணும் இது போய் பூஜிச்சேன்னா நன்மை ஏற்படணும் இது வேலை பூஜை நம்ம வந்துடுவான்னு சொல்லி தேவரெல்லாம் பிள்ளார்கிட்ட போய் அவன் எப்படியாவது சந்தனம் பண்ணி லிங்க பூச்சி தடுங்கினான கொடுத்த லிங்கத்தை எப்படியாவது ஏமா திடணும் ஆனா நிபந்தனை கீழே வச்சா என்ன தீர்வு வராதுன்னு சொல்லிட்டார் அவர் இதுதான் நிபந்தனை இந்த நிபந்தனை அவங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் பிள்ளையா வந்தா இடப்பையினாவ மாடு மேட்ச்சிட்டு இருந்தான் அங்கே எம் தரும என்ன பண்றார் மல உத்திரச்சனம் எம் தருமக்கு மலமுத்திரை வெளிப்படுத்தவே அதிகாரம் உண்டு மலமுத்திரத்தை வெளியேற்ற ஆரம்பிச்சார் இப்போ பஸ் ரயிலில் போகும்போது வந்து எவ்வளோ தொந்தர இருக்கு அதுக்கப்புறம் தொந்தரேடுபட்டு போச்சு உடனே பையன் வந்தான் அடியாப்ப தம்பி வா இப்போ கொஞ்சம் பிடிச்சிக்கோ நான் அங்கே போய் தண்ணி இன்னைக்குறத பார்த்து ஒன்று கேட்டு போயிட்டு வந்துடறேன் அவனு நீ போயிட்டு வா நான் மூணு எண்ணுவேன் அதுக்குள்ளே வந்தால் தான் வண்டியில் கீழே வச்சு வேணாம் அதுக்குள்ளே வந்துடுறேன்பா சும்மா ஏன் கிராஹி பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பக்கம் போன உடனே ஒன்று ரெண்டு மூணு அதை வச்சுட்டான் தீ வச்சாச்சு வச்சுட்டு அங்கே மே ஆடு மேண்டிட்டு இருந்தது ஒன்றுக்கு என்ன போய்ட்டு வந்த போது கீழே இருக்குது என்ன கீழே வச்சுட்டேன் நினைக்கும் கூப்பிட்ட மூணு கூப்பிட வரலையே நான் என்ன பண்ண சரி அது எடுத்தால் எதுக்கு வரலாது நீங்கள் எதுக்கு வரல அப்புறம்தான் ஒரு பக்கம் பிடிச்சி பிடி தூக்குனார் அது காது மாதிரி நீண்டு வந்ததான் அப்புறம் வரலையாம் இது எதனால் வரலன்னு அப்படி விட்டுட்டான் அதனால்தான் கோகரணம்னு போயிரு அந்த சேத்திரத்தில் வச்சது கோ அட பசு பசுக்கு அதிகமா நீண்டு போச்சா ஒரு பக்கம் அந்த லிங்கத்துக்கு நீண்டிருக்குமா அப்புறம்தான் சரி நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லி போயிட்டான்னு சொன்னப்படும் அப்படி பகவான் கூட கெடுதலாகும் அதை தேவரெல்லாம் பார்த்து மாத்திடுறாங்க அப்படி அது சாமகீதம் அவருக்கு அவ்வளவு பிரியமா அதுக்காக சொல்ற சாமகீதனை நாளும் வணங்குவதும் சாமகீத பிரியமுடிய சிவருமானை ும்பையை திருவடியில் வைத்து பொருந்துமாறு வணங்குகிறோம் நாமரூப ரூபம் அது இன்றி அனைத்துமாம் நாமரூபனை நாளும் வணங்குவதும் உங்களுக்குன்னு ஒரு நாமரூபம் கிடையாது ஆனாலும் ஐஷானத்துக்கு இல்லைன்னாலும் கூட மாவில் சம்பந்தப்படுவதும் நாமரூபன் குடி குடிவிடுகிறது அடிப்படை நாமரூபனாக இருக்கின்ற நாங்கள் வணங்குகிறோம் சேமமாகிய வீடு அருள் எந்தையாம் சிவப்பிரகாசனை என்றும் வணங்குவதும் சேமம் என்ன சுகம் அந்த வீடு மோட்சு சுகமே வடிவம் அது சர்வதுக்கு பிரமானந்தா மோட்சம் சிவமாகிய வீடு இந்த சிவமாகிய வீடு அருள் கொடுக்கின்றவர் என் தந்தையாக சேருவான் தான் சிவபிரகாசன் மங்களஸ்வரூபத்தை மீதிப்படுத்தி காட்டுகிறார் அப்படிப்பட்டவர் சிவபிரகாசனை என்று வணங்குவதும் ரெண்டு அர்த்தம் அவர் குருநாதர் குருநாதர் சிவபிரகாசன் அதனால் அடிப்படை சிவபிரகாசனை வணங்குகிறோம் அர்த்தம் நூல் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கார் சிவபிரகாசனை வணங்குகிறோம் சத்துராயர் அது மாதிரி இடங்கள் வரும்போதெல்லாம் அந்த நன்றி கடனுக்காக அவளே அமைக்கிற பழக்கம் உண்டு நன்றி விசுவாசம் இது பலருடைய சாமர்த்தியம் கம்பராமாயணத்தில் ஒரு நிகழ்ச்சி அவர் ஆதரித்தவர் ஒரு வள்ளல் வள்ளல்னா அவர் பேர் என்ன ஏப்ப வள்ளலாம் அந்த சலையப்பள்ளல் இவர் ஆதரிச்சவர் ஆதரித்த காரணத்தினாலே அவருக்கு ஏதாவது நன்றி செய்ய சொல்லுத்தனமல்ல ராமானத்தை இருக்கிற ஒரு நல்ல இடமா பார்த்து வைக்கணும் ஆசைப்பட்டாராம் அது என்ன செஞ்சார் ராமனுக்கு பட்டம் கட்டினாங்க இல்ல பட்டம் கட்டும் போது கீழம் எடுத்து கொடுத்தாரு வைட்டர் கொடுத்தாராம் வைட்டருக்கு கொடுக்கும்போது அந்த வேலை தான் எழுதி கொடுப்பாங்க அதான் சொல்றார் இந்த வைட்டர் கையில் கொடுத்த ஆட்கள் யாருன்னு சைப்போலோட முன்னோர்கள முன்னோர்கள் எடுத்துக் கொடுக்க வைத்தர் வாங்கி ராமருக்கு முடிச்சு வச்சாக்க முடியுமா அப்போ ராமருக்கு பட்டம் கட்டத்துக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய சாமர்த்தி யாருக்கு இருந்தது செட்புல முன்னோர்கள் இருந்துதான் அந்த காலத்தில் இருந்தாங்களாம் அதனால ஏற்றம் பொருந்தவர் என்ன அர்த்தம் சடைய முன்னோர்கள் அப்படி நன்றி உரை நன்றி சொல்கிறதுன்னா மாறாத ஒரு இடத்துக்கு ஆண்டு வாங்கலான்னு சொல்ல சொல்லப்படுது அதே போல் இங்கே சிவபிரகாசன் குரு குரு அவர் இந்த மாதிரி இடங்களில் கா சேர்க்குறார் இது ஒரு நயம் சேமமாகிய வீடர்கள் எந்த யாம் சிவபிரகாசனே எம் தந்தையாகிய என்ற அர்த்தம் இங்கே அதாவது அந்த சனந்தநாத முனிவர்கள் பார்த்த விஸ்வரோ மீது இது வியாசர் நைமிசாரணத்தில் அந்த சூதமாமனி அவர் முனியிலே சொல்கிறார் முனியை வைத்து அப்போது சிவபிரகாசன் யார் என்னுடைய குழுக்கு குழுநாதர் அவர் அவர் பேர்தான் இந்த நூலுக்கு வச்சிருக்கார் சிவப்பிரகாசம் என்று சொல்லுவோம் என்று முன்னால் அத்தகைய மயம உடையவரை இந்த இடத்துல சேர்ப்போம் என்று அவர் இதெல்லாம் புலவருடைய சாமர்த்தியம் நன்றி கொண்ட தோஷம் வருமன்றி செய்வார்கள் சொல்லப்படுது அதனால அந்த சிவபிரகாசனே என்றும் முன்னர் எப்பொழுது வணங்குவோம் முன்னன்னா கொஞ்சம் பணுவோன்னு பொழுதாக சொன்னார் இப்போ நாளும் வணங்குவோம் என்றும் வணங்குவோம்னா இந்த காலத்து மட்டும் இல்லை எல்லா காலங்களை மாலை மதியம் இரவு எந்த காலத்திலையும் வணங்குவோம் காலம் கறந்த நிலையிலே வணங்குவோம்னு அர்த்தம் வணங்குதும் அப்படிப்பட்ட நிலையை இந்த பாட்டில் சொல்லி முடிகிறது இருப்பனே அவர் அவர்கள் தற்பெரும் பிறவி வெந்து நீரெழ விழிப்பதோர் நெருப்பணே ஒரு நிறுத்தணே நிமல நஞ்சகத்தின் இருப்பனே இறைவனே சிவாய நமவென்று சேவடி இறங்கினார் முப்பத்தி ஏழாவது படம் சொல்றார் உறுப்பு அநேக விதமாகி ஓர் உருவனாம் உருதிர காலபுரமும் இங்கே சொல்லப்படுது காலபுரமும் ஒன்றுதான் அவனுடைய உறுப்புகள் அநேகம் என்பது பிரமானம் இதுதான் மனிதன் ஒருவன் அவனுடைய உறுப்புகள் அனந்தம் கை காலம் மூக்கு நாக்கு அப்புறம் ம ரோமங்கள் அப்புறம் நகங்கள் தோல் சதை இதெல்லாம் உறுப்புகள் தான் அப்படி போல் இங்கே திருமூர்த்திகள் மற்ற தேவர்கள் கடைசியில் மனிதர்கள் நாம் கூட உறுப்பு தான் நாம் அவங்க ஒத்துக்கிறாங்களா விஷயம் இல்லை நாம் காணப்படுறது அம்சம் ஒன்று ஒத்துக்குவோமா அவர் தான் சீட்டி பண்றாரு ஒத்துக்கிறோமா இந்த ஜாதிக்கார இந்த ஊருக்கார்தான் சொல்ல முடியும் காலபுரம் ஒத்துக்கிறதில் இருக்கிறீர்கள் ஒரு திறன் ஒரு திறன் அழைச்சவன் அர்த்தம் அதாவது சம்மார காலத்திலே எல்லாரும் அலைச்சவார் ஒரு திற அப்படிப்பட்ட காலபுரமாக இருக்கின்ற நீங்களே சம்மார காலத்தில் ஒருதனா இருக்கிறீர்கள் நின் உழ்குவார் விருப்பனே உண்மை நினைப்பவர்களுக்கு நீங்கள் இத மாதிரி இருக்கிறீர்கள் சீராக நினைக்குந்தோரும் உள்ளத்தில் ஒழுக்க ஏற்பட்ட ஆனந்தம் உண்டாகிறது பக்தர்களுக்கு சிவபக்தர்களுக்கு நினைச்சா போவரும் சுகம் கிடைக்கும் சுகம் எங்கே இருக்கு ஆத்ம சுகம்தான் அந்த மன ஒழுக்கத்துக்கு அவருடைய நாமம் உதவுது அது பக்தியினுடைய நிலை விருப்பணி அவர்கள் தற்பெரும் பிறவி வெந்து நீர் எழ விழி பார்ப்பதுவோ நெருப்பணி இவர் எப்படி இருக்காங்க தன் பெரும் பிறவி யார் பக்தர்கள் இருக்காங்களே அவளுக்கு பெரிய பிறவி இருக்கு மாறாது என்னைக்கும் ஜீவர்கள் பிறந்து பிறந்து இறந்தா போக வேண்டியிருக்கு தத்துவஞானம் வர்ற வரைக்கும் இப்படித்தான் வேறு வழி கிடையாது அப்படி இருக்கிறதுனால வெந்து நீர் எழ வெந்த பிறகு சாம்பலாகும் போது படி விழிப்பது ஒரு நெருப்பணையும் அப்படி விழிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்கள் நெருப்பு போன்ற இருக்க உங்கள்கிட்ட இருக்கு நெருப்பணினா சிவந்திர உடையவனால் அர்த்தம் பண்ணலாம் இங்கே ஜாலியே உடைய நெருப்பு பிரகா அதாவது உஷ்ணமுடையன்னு அர்த்தம் இது சோழ திருஷ்டி சூட்சதி திருஷ்டியில் அஞ்ஞானத்தை நாசனை செய்யக்கூடிய நெருப்பு இது அது தத்துவானம் பெரும் அகண்டகாரி விருத்தி அகண்டகாரி விருத்தி அஞ்ஞானத்தை நாசம் பண்ணணும் அப்படிப்பட்ட அகண்டகாரி விருத்தியாக இருக்கிறீர்கள் நினைவு ஒரு ஒரு நிறுத்தமி எல்லையற்ற மனதனால சிந்திக்க முடியாது அசிந்தியம் சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட நிறுத்தனே நல்லதே பெருமானே நிமல குற்றம் இல்லாதவரே நெஞ்சகத்தே இருப்பனே அடியார் உள்ளத்திலே எழுந்தெழுப்போரே எல்லா உள்ளர்களும் இருக்காரு யாரும் வெளியில் வர்றதில்லை நினைக்கிறதில்லையே உள்ள இருந்துக்கிட்டு திரிக்கிறார் அவர் வஞ்சமனத்தான் பற்றவர்களுக்கும் பூதங்களை நம்ம அகத்தியனாக நம்ம யார் பார்க்க போகிறாங்க யாருக்கு தெரியணும்னு கெட்ட எண்ணங்களே வச்சுட்டு இருக்கானா கடவுள் உள்ளவன் உள்ளே பஞ்சபூதங்களுக்கு அதிபதியாக இருக்க சிவமான நாங்கள் சிரிக்கிறானோ நான் உள்ளே இருக்கேன் எனக்கா தெரியாது ஏமாத்தான் பாருங்களே அப்படின்னு சிரிக்கிறாரா அப்படி சிரிக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் தப்பே பண்ண மாட்டாங்க யாருமே தப்பு காரணமே அவர் கோயிலில் தானே இருக்கார் அவர் கோயில் இருந்தாலும் ஆற்றில பூட்டி போடுறாங்க அதில் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு பக்தெல்லாம் பார்ப்பாரு கோயிலுக்குள்ள அவர் தான் உள்ளத்துல உட்காந்துருக்காரு அவர் அதை ஒழிக்கும் மொழியானி நீ நினைக்கலையா நான் வெளிப்படல நினைக்கிறவங்களும் வெளிப்படுறேன் நெஞ்சகத்து இருப்பானே இறைவனே இறைவன் இரு அப்படின்னா இறுதி கடைசியில் அர்த்தம் இறுதி என்ன எல்லை எல்லாவற்றும் கடைசியில் இருப்பவர் அர்த்தம் கடவுள் என்னால் அதுதான் கலந்தும் கடந்தும் இருப்பவர் கடவுள் இறைவன் அண்ணா இறுதியில் இருப்பவன் எல்லாரோட உள்ளங்களும் அவர் இறுதியில் இருந்துட்டுதான் இருக்கார் அவருக்கு இறுதி எதுவுமே கிடையாது அவர் தான் கடைசி அது இறைவன் இறை இறுதி இறைவன் பேர் இறைவனே சிவாய நமக என்று சேவடி இறங்கினர் சிவாய நமன் இறஞ்சினாங்களாம் சிவாய நமக